வணக்கம் நெய்யர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கனை கொலை செய்த ஜான் வில்க்ஸ் பூத் என்பவனை கூட்டணி படைகள் சுட்டு கொன்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவின் பென் ஜியூ சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்து காரணமாக ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது சுரங்க தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரெஞ்சு இந்தோசீனா மற்றும் வியட்நாமில் அமைதியை கொண்டு வரும் முகமாக ஜெனீவாவில் அமைதி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு டேங்கானிக்கா ஜன்சிபார் இரண்டு நாடுகளும் இணைக்கப்பட்டு டான்சானியா என்ற ஒரு புதிய நாடு உருவாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மட்டக்களப்பில் பட்டித்திடலில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பதினாறு தமிழர்கள் இலங்கை இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர்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 வயிற்றிலிருக்கும் கருவுக்கு முதலாவது அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ரஷ்யாவில் தற்போதைய உக்ரைனில் செர்னோபில் அணு உலை விபத்து ஏற்பட்டது உலகின் மிக பெரும் அணு உலை விபத்து இதுவாகும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச நெருக்கடி காரணமாக இருபத்தி ஒன்பது ஆண்டுகால இராணுவ ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புக்கு பினர் சிரியா தனது பதினான்காயிரம் பேர் கொண்ட இராணுவத்தினரை லெபனானிலிருந்து முற்றிலுமாக விளக்கிக் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசாவின் ரேஞ்சர் நாலு என்கின்ற ஆளில்லாத விண்கலம் சந்திரனில் மோதியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு சியாமா சாஸ்திரிகள் கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு சார்லஸ் ரிக்டர் அமெரிக்க இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜி பட்டு ஐயர் திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தி சண்முகம் தமிழக நாடக மற்றும் திரைப்பட நடிகர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு சரண்யா பொன்வண்ணன் தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு மெலனியா ட்ரம்ப் அமெரிக்காவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் மனைவி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சமுத்திரக்கனி தமிழக திரைப்பட இயக்குனர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பே சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் என்ற நாடக நூலை படைத்த தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இராமானுஜர் இந்திய கணிதமேதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஹரி சிங் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் சுதேச சமஸ்தானத்தின் இறுதி டோக்ரா குல மன்னறிவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு க ராமச்சந்திரா ஈழத்து தமிழறிஞர் மற்றும் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் ஜே வி செல்வநாயகம் இலங்கை தமிழரசுக் கட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு வேளா அரசிக்கம் தமிழக இதழாளர் மற்றும் பேச்சாளர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எம்ஹெச் முகமத் இலங்கை அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் செர்னோபெல் விபத்து நினைவு தினம் மற்றும் டான்சானியா இணைப்பு தினம் அறிவுசார் சொத்துரிமை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே